ம் சிந்த விோதிவே தாத்தயவிஷா ஸ்ரீக்கே கோ தாஸ் சுண்டுசு தனியூத்தேலன்கச்சிர்தான் சேத்தான் நிறிதிபாரமீச சுகாச்சாரியார் பரீட்சித்துக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த அத்தியாயத்தை தொடங்கினார் வியாசர் தைத்தியர்களை எல்லாம் வதம் பண்ணின பிறகு கிருஷ்ணன் அதாவது தன்னுடைய குடும்பத்தினருடனும் தன்னுடைய வம்சத்தினருடனும் தன்னுடைய அண்ணனுடனும் பலராமனுடனும் சேர்ந்து வதம் பண்ணினார் இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காகவே வந்தவர் அந்த காரியத்தை செஞ்சார் மிக வேகமாக அவர்களுக்குள்ளேயே அபிப்பிராயபேதத்தைலாம் உண்டு பண்ணி பண்ணினார் அதையே கொஞ்சம் விளக்கி சொல்கிறார் இங்கே ஏ கோபிதாகா சுபகு பாண்டு சுதாகா ஏ பாண்டு சுதாகா எந்த பாண்டு புத்திரர்கள் மிகவும் கோபித்து கொண்டார்கள் யாரிடத்துலன்னா சபத்னைஹி சபத்னேகின்னு சொன்னால் தன்னுடைய இன்னொரு தாய் தன்னுடைய இன்னொரு தாயின்னா என்ன அர்த்தம் பெரியம்மா திருதராஷனுடைய மனைவி அதாவது தன்னுடைய குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணார்கள்னா துர்தியூத்த ரொம்ப கபடமாக சூதாடி ஹேலனம் ஹேலனம்னா ரொம்ப அவமானப்படுத்தினார்கள் கேலி பண்ணுறது கச்சக்கிரகணம்னு சொன்னால் துஷாசனன் வந்து திரௌபதியோடய வஸ்திரத்தை அபகரித்தான் வஸ்திராபகரணம் பண்ணினான் இது முதலான ஆதிபிஹி அவ தலைமுடியை பிடிச்சி இழுத்துது இந்த மாதிரி பல இதெல்லாம் பண்ணினார்கள் ஆதிபீஹிங்கிறதுனால அறக்கு மாளிகையில் நெருப்பு வச்சது விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது இப்படிலாம் நிறைய கீதையில் பார்க்குறோமே ஆத்தாயின்னு அதாவது நெருப்பு வைக்கிறது விஷம் கொடுக்கறது ஆயுதம் இல்லாத போது அடித்து வீழ்த்துறது செல்வத்தை பறிக்கிறது க்ஷேத்திரத்தை அபகரிக்கிறது இடத்த மனைவி அபகரிக்கிறது இத்தனை பாவங்களும் பண்ணியிருக்கிறார்கள் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் கசின்ஸ் தான் இத்தனை பண்ணினவர்களை என்ன பண்ணினார்கள்னா பகவான் என்ன பண்ணால் அவர்களுக்குள்ளேயே இந்த சூழ்நிலைய நிமித்தம் இத்தரே தரத்தக நிமித்தம் கிருத்துவா ஒருத்தருக்கொருத்தர் அபிப்பிராய பேதத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கி சண்டையை உண்டாக்கி சமயத்தான் எல்லாரையும் சேர்த்து பாண்டவர்களில் இருக்கக்கூடிய குரூப்புகளையும் அத்தனை பேரையும் அஞ்சு பேர் பத்து பேரே தான் மகாபாரத்தில் கடைசியில் சண்டை போட்டு உயிரோடு இருக்கிறவர்கள் ஆக அத்தனை பேரையும் சமயத்தான் ருபான் அதற்காக வேண்டி எங்கேருந்து இல்லாமல் அரசர்கள்லாம் ஒத்துழைக்கிறதுக்கு வந்தார்கள் அவர்களெல்லாம் நிரகரத்து க்ஷிதிபாரம் ஈஷகா அவர்களெல்லாம் ஹத்வான் ருபான் நிரகரத்து அவர்களையும் கொன்று மற்ற அரசர்களையும் அதர்ம வழியில் சென்று கொண்டிருந்த அரசர்களையும் கொன்று கிதிஷா கிருத்வா அப்படின்னு அர்த்தம் ஹத்வா நிரஹரத்துங்கிறது தான் வெர்பு நன்றாக எல்லோரையும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எப்படியாவது இந்த பூமியோட பாரத்தை குறைக்கணுங்கிற காரியத்தை ஈஸ்வரன் அந்த கிருஷ்ண பரமாத்மா செய்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் விஸ்தரித்து சொல்கிறது ஏ கோபிதா சுபகு எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின்